எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தற்ற கிருத்த மஸ்தாஞ்சலின் பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாறுதி நமதராட்சசாந்தகம் ஆஞ்சநேயசுவாமியை வணங்கும் ஸ்லோகன் இது எங்கெங்கெல்லாம் இராமாயணம் இசைக்கப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் கண்ணும் கண்ணீருமாக பக்தி ததும்ப அமர்ந்த கோலத்தில் கைகூப்பிக் கொண்டு ஆஞ்சநேயர் வணங்கி கொண்டிருப்பான் பாஷ்பவாரி பரிபூர்ண லோசனம் நிறைய வீரன் இருக்கிறவா மெத்த படித்தவர்கள் இப்படி இருக்கிறவர்களெல்லாம் ஆழவே மாட்டார்கள் ஆனா ஆஞ்சநேயர் நேர் எதிர்கெத்தனை படிப்போ எத்தனை கெத்தனை அவருக்கு வீரமோ ஆற்றலோ அத்தனை கத்தனை பணிவு பகவான் ராமன் நினைத்தாலே அழுகை உள்ளம் நைந்து நெக்குருகி போகிறார் அந்த ஹனுமானுடைய வைபவம் சொல்ல வந்ததுதான் சுந்தரகாண்டம் சுந்தரகாண்டத்தை பற்றி கம்ப நாடர் அழகான ஒரு பாடலை எழுதியுள்ளார் அனைவருக்கும் அறிந்த பாடல்தான் பொருளோடு சேர்த்து சொல்லுகிறேன் ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை காவி ஐந்திலே ஒன்று ஆறாக ஆரியற்காக ஏகி ஐந்திலே ஒன்று பெற்றார் அனங்கை கண்டு அயலான் ஊரில் ஐந்திலே ஒன்று வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான் இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சது அஞ்சில ஒன்று அஞ்சில ஒன்று அஞ்சில ஒன்று என்ன சுவாமி அஞ்சு ஐந்து பற்றியது பிருத்திவிப்பு தேஜசு வாயு ஆகாசம் நிலம் பிருத்திவிப்பு தண்ணீர் தீ கால் வாயு அதாவது காற்று ஆகாயம் திறந்த வழி தடவிசம் பெருவழியில் இந்த ஐந்து இந்த ஐந்து சேர்ந்து சுந்தர காண்டத்தில் சிறப்பு பெற்றிருக்கின்றன முதல் வாயு எடுத்துக்கோந்திலே ஒன்று பெற்றான் ஆஞ்சநேய சுவாமி வாயுகுமாரர் காற்றுக்கரவருடைய பிள்ளைதான் அவர் அதனால ஒன்றான காற்று அவர் தற்ற ஹனுமான் ஐந்திலே ஒன்றை தாவி அஞ்சில ஒன்று கடலை தானே தாண்டினார் அசோகவனத்திலே சீதையை தேடி மோதரத்தை கொடுக்கறதுக்கு ஆஞ்சநேய கடல் தாண்டினார் ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்று ஆறாக தாவரத்துக்கு எதை வழியாக பயன்படுத்தினார் ஆகாயத்தை ஐந்திலே ஒன்று அப்ப அஞ்சு பூதங்களில் ஒன்றான ஆகாயத்தை வழியாக பயன்படுத்தி எங்கு சென்றார் அயலான் ஊரில் ராவணன் அயலான் அவனுடைய ஊருக்கு போனால் ஐந்திலே ஒன்று பெற்ற அனங்கைக் கண்டு அஞ்சிலே ஒன்று பூமி பிரித்திவி அந்த பூமாதேவி பெற்றெடுத்த நங்கை தான் சீதாதேவி அப்ப ஐந்திலே ஒன்றான பிரித்திவித்திவி ஐந்திலே ஒன்று வைத்தார் அஞ்சில ஒன்னு நெருப்பு அந்த நெருப்பை வச்சுட்டார் அவன் நம்மை அழித்து காப்பான் அப்பத்தியவர்களை எல்லாம் அழித்து நல்லவர்களுக்கு நன்மையே செய்யக்கூடிய ஹனுமான் நம்மை காக்க வேணும் என்ன ஐம்பெரும் பூதங்கள் பஞ்சபூதங்களை பற்றி அவ்வளத்தில் சொல்லப்பட்டுள்ளன ஏற்கனவே உங்களிடத்துல சொல்லியிருக்கேன் ஞாபகம் இந்த அஞ்சு விரல் கட்டுக்கிறச்சு என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இதுதான் பெருமாள் பகவான் பரமாத்மா இந்த நாள் அவனை இது அறிவச்சவையான அச்சிப்பு என்று கொள்ள வேண்டும் இந்த மூனையும் ஜீவாத்மாக்களாக கொள்ளலாம் யார் அவர் பத்தர்கள் முக்தர்கள் நித்தியர்கள் பத்த ஜீவாத்மாக்கள் இன்னும் நம்ம போல சம்சாரத்திலே இருக்கிறவா முக்தர்கள் முக்தி அடைஞ்சூட்டவா நித்தியர்கள் ஆதிசேஷன் அதே போல குருடன் அதே போல விஷக்சேனர் அவர்கள் இந்த நாலு பேரை காட்டிலும் பகவான் உயர்ந்தவன் இந்த அஞ்சு விரல்களை பார்த்தா இந்த அஞ்சு ஞாபகம் எப்ப பிரிசி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் அந்த ஹனுமான் ராமச்சந்திர பிரபு தாசன் அவருடைய ஞாபகம் வர வேண்டும் இப்படி லோகத்தை அடுத்த ஒரு நாலு ஸ்லோகங்களாலே அஞ்சஞ்சா விதுரல் சொல்றத பார்க்க போறோம் ஆனா அஞ்சாமல் பாக்கணும் அஞ்ச பார்க்கணுங்கிறது அஞ்சலாமா பயப்பட்டது கூடாது எப்ப கையில இருக்கோ ராமாயணம் கையில இருக்கோ பாகவதன் கையில இருக்கோ உபனத்துலவருக்கு அத்தசோ பயங்கை ஏதே நாத் நிருக்கு நலயனை பிரதிஷ்டம் விந்த அத்தசோ பயங்கை ஏதரமந்தரம் கருத்தை அத்தசச்சிஷோமன் வான்க சதப்பேஷ் உபனிஷத்து ரொம்ப அழகா சொல்றது பெருமாநோ புத்தகங்களை படிக்க படிக்க கொஞ்ச நிருத்தரூட க்வலஞ்ச போடு நல்லா கம்பாயிடுவோம் வீரமாயிடுவோம் இத்தனை நாளா நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கேன் பாக்குறவாட ஏதாவது மாற்றம் இருக்கா சமையல் அவர் பாட்டு பார்த்தாலே சொல்லுண்டே இருக்கா அவர் தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு புஸ்தத்துல இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கார் நம்மளையே மாற்றம் உண்டானா ஒண்ணு நிச்சயமா தெரிஞ்சிருக்குமே இந்த லோகத்தை கண்டு பயப்படுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு நம்ம எந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கலங்கி கொண்டிருந்தோமோ பதட்டம் அடைந்து அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை இப்படித்தான் லோகத்துல இருக்கும் அப்படிங்கிற மனப்பான்மம் எதுவா வருதா இல்லையா பயம் குறையறதா இல்லையா பெயர்பட்ட பெருமான் நம்மை காப்பதற்கு நம்ம பாரத தேசம் புண்ண பூமி தர்மத்துக்குன்னு அந்த தர்மம் நம்மள ஒரு நாள் நாம் தர்மத்தை காக்க தர்மம் நம்மை காக்கும் இதுவரை பாரத தேசம் இதைத்தான் புரிஞ்சின்றிருக்கு இதைத்தான் ரிஷிகளெல்லாம் சொல்லியிருக்கா இதுல பயம் எங்கன்னு வந்தது எப்ப பக்தி வளர்ந்துருக்கோ இனி பயத்துக்கு இடம் இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே கருத்தே அதுதான் இது எத்தனை பேர்கிட்ட வேணா நீங்களே பேசி பாருங்களோ அவ எல்லாரும் ஒன்னதான் சொல்ல போறாப்போ என்ன இதெல்லாம் இப்போ தெரிஞ்சுன்னு நாலிலேருந்து கடைபிடிச்சிட போறமான்னு இல்லையே ஆனா நாம ஒரு உயர்ந்த கலாச்சாரம் பக்தி பண்பாட்டை சேர்ந்தவாளுங்கிறது தெரியுது சுவாமி அப்ப நிச்சயமா பயம் போறது தைரியம் வரது சொல்லுமா இல்லையா அப்ப அஞ்சாமல் கேட்க வேண்டும் ஆனா அஞ்சை பற்றி கேட்க வேண்டும் முதல் ஸ்லோகத்தில் ஊட ஐந்த பத்தி தெரிவிக்கிறார் பஞ்சாக்கனையாக மனுஷன பரிச்சரியாக பிரயத்தனத்தாக மாதா அக்னி ஆத்மாச்ச குருச்ச பரத ரிஷப ஹே பரத ரிஷபரதத்தில் தோன்றிய பெருமையான கிருத்தராசிரனே கேட்டுக்கொள் ஓரொரு மனிதனும் இந்த ஐந்து நெருப்புகளை தினப்படி நன்கு பேணி வேண்டும் புஷ்டியாக பாதுகாக்க வேண்டும் உடனே கிருத்தராசிரன் கேட்டார் எந்த அஞ்சு நெருப்பு எனக்கு ஒரு பஞ்சாகினி வித்தியை தெரியும் அதை பத்தி பேசுகிறா அல்லது மூன்று அக்னிகளை பத்தி தெரியும் தாக்ணா அம் இது முதலான மூணு நெருப்புகளை தெரியும் அதை பத்தி சொல்லுகிறீரா எவ்வளவு நெருப்ப வைத்து எத்தனை ஹோமங்கள் பண்ணிருக்கேன் எத்தனை ஜப்பம் பண்ணிருக்கேன் எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கேன் இந்த நெருப்புக்கு எத்தனை ஆகுதிகள் கொடுத்திருக்கேன் எத்தனையோ பூர்ண ஆகுதி லட்சம் கோடி கணக்கு திருக்கணாஸ்தரன் கொக்கரித்தான் வித சிசிங்கை பதில் அந்த அஞ்சு நெருப்பை பத்தி இப்ப பேச வரல பஞ்சாத் டிய பத்தி வரவில்லை நான் சொல்றேன் வேறு ஐந்து நெருப்புகள் இவை நெருப்புகளே அல்ல ஆனால் நெருப்பை எத்தனை தூரம் பாதுகாக்க வேண்டுமோ மதிக்க வேண்டுமோ தோழ வேண்டுமோ அந்த அளவுக்குனி வித்தியாசம் ஆத்மா பாடுபடாமல் தப்பிச் செல்லாம் சந்தேகம் எனது பஞ்சாகினி வித்தையில ஆத்மா என்ன பாடுபடணும் இருக்கணும்னா இப்ப எந்த ஐந்து பேரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முதல்ல பஞ்சாகினி வித்யான என்னன்னு சொல்றேன் ஐந்து நெருப்பில் ஆகுத்தி கொடுக்கெத்தில் தயிரை எடுத்து போடு ஹட்டா வச்சுக்கோ எட்டு ஓட்டாஞ்சில் எட்டு கபால ஓடுகள் அந்த கபால ஓடுகள்லே மண் ஓடுகள் அந்த எட்டுல தயிரை வைத்துக் கொண்டு எடுத்து சேர்க்க வேண்டும் பாலாலே சேர்க்க வேண்டும் இது நடக்கும் பழங்கள் போடுவா பட்டு வேஷ்டி இடுவார்கள் அதெல்லாம் சொல்லி சொல்லி அக்னி தேவத்தை கொண்டு போய் விட்டுடும் இது நாம கண்ணுக்கு நேரம் இந்த ஆத்மாவை கொண்டு போய் ஆசூத்தி கொடுக்கிறோம் ஆத்மாவையே கொண்டு போய் ஆகுதியாக்க முடியுமா நெருப்பு சுடாதா இது நெருப்பே இல்லை இது நெருப்பாக நாம இப்ப நினைக்க வேண்டிய உருவகப்படுத்த வேண்டிய பொருட்கள் ஆத்மா பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் தகுந்தா போலே ஒன்னும் நரக்கத்துக்கு போறார் இல்ல சொர்க்கத்துக்கு போறார் அங்க போய் அனுபவிச்சு முடிச்ச உடனே ஆத்மாவை சுற்றி வெளியில போட்டுவார் அப்ப முதல்ல சர்தை அப்படிங்கிற நெருப்பில் ஆத்மா ஆகுதி கொடுக்கப்படுகிறார் அப்படின்னா ஆகாயன் திறந்த வழி சொல்லியோ அதுல எல்லாம் பனி இருக்கும் அதில் கொண்டு போய் இந்த ஆத்மாவை போட்டுவிடுறார் அப்ப முதல் ஆகுதி கொடுக்கப்பட்டது அடுத்தது அந்த பனியின் மூலமாக அவர் கீழே விழுவார் மழை தண்ணீர் மூலமாக கீழ விழுவார் அப்ப ரெண்டாவது ஆகுதி மழை தண்ணீர்ல கொண்டு போய் கொடுக்கப்படுறது அதுக்கப்புறம் மழை தண்ணீர் கிழ விழுந்து பூமியில விழுந்து நெல்லாக முளைக்க வேண்டும் அல்லவா அதில் இந்த ஆத்மா கொண்டு போய் சேருகிறார் அது மூணாவது ஆகுதியாக கொடுக்கப்படுது அந்த நெல்லையோ கோதுமையோ பருப்பையோ ஏதோ ஒன்று அந்த பொருளை ஒரு ஆண் உண்ணுகிறான் அல்லவா அப்ப அது நாலாவது ஆகுதியாக சொல்லப்படுகிறது அந்த ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு கூடி அவளுக்கு கர்ப்பத்தை வழங்குகிறான் அல்லவா அப்ப அந்த ஜீவாத்மா கர்ப்பத்துக்குள்ள இது ஐந்தாவது ஆகுதியாக வழங்கப்படுகிறது சோமன் விருஷ்டி விரீகி இது முதலான ஐந்து நெருப்புகளில் இந்த ஆத்மா கொடுக்கப்படுகிறார் இதெல்லாம் மாறி மாறி நம்ம பிறந்து இருக்கணும் கர்ப்பத்துக்குள்ள போய்ட்டோம் கர்ப்பம் வழியில வந்துருவோம் உலகத்துல அறுபது வருஷம் எழுபது வருஷம் வாழ்வோம் வாழ்ந்து முடிச்சவுடன் இங்க பண்ணிருக்கிற பாவ புண்ணியங்களுக்கு தக்கா போலே மறுபடியும் சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ சந்திரலோகத்துக்கோ இந்திரலோகத்துக்கோ எங்கேயோ போறோம் அங்கிருந்து மறுபடியும் பனி பனியிலிருந்து மழை துளி மழை துளி பூமி பூமியில இருந்து நெல் நெல்லிலிருந்து ஆண்வயிறு ஆண் வயிற்றிலேருந்து பெண் வயிறு பெண் வயிற்றிலேருந்து லோகம் லோகத்துல மறுபடியும் அறுபது வருஷமோ எழுபது வருஷமோ நூறு வருஷமோ மறுபடியும் அதுக்கு தகுத்தா போல ஏதோ ஒரு லோகம் சுத்தி சுத்தி வர சொல்லியும் இதைத்தான் பஞ்சாப்தினி வித்யான்னு சொல்லுவார்கள் அப்ப ஐந்து நெருப்புகளில் இவ்வாத்மா ஆகுதி கொடுக்கப்படுகிறான் இது நின்னாகணும் எத்தனை நாள் போலே நம்மளை பிடிச்ச ஒருத்தர் ஆகுதி கொடுத்துட்டே யார் கொடுத்துட்டு நம்மளே தான் கொடுத்துக்கணும் இந்த பாவ சரியா நிறுத்திப்போம்னா அப்ப இந்த சுழல்ல நம்ம போக வேண்டிய தேவையே இல்லை சுற்றுச்சுவாமி போட்பட்டு தானே இந்திரலோகம் சந்திரலோகத்துக்கு போனா தானே இந்த ஆபத்து பாவத்துக்காக நரகத்துக்கோ புண்ணியத்துக்காக வந்து புண்ணியங்களே தடுத்துவான் புண்ணியபாபே விதூய நிரஞ்சன பரமும் சாம்யம் அப்ப சாம்யாபத்தி மோகமே பெட்டிவிடுகிறார் அப்ப பாவம் புண்ணிய இரண்டையும் தடுத்து முக்தி மண்டலமாகற மோக் சாம்ராஜ்யம் வைகுந்த லோகத்தை அடைந்து விட்டால் இவ்வைந்தும் அப்புறம் ஆகுதி கொடுக்கப்படவே வேண்டாம் இந்த நெருப்பும் வேண்டாம் ஆத்மா கொண்டு சேர்த்து விடுறதிலும் வேண்டாம் இந்த ஒரு இடத்துலயும் சந்தேகம் மழை தண்ணீரை ஆத்மா கீழே வருகிறார் வந்தவர் எத்தனை மழை தண்ணீர் கடலுக்கு படுத்து எல்லா மழை துளிகளும் நிலத்துக்கு போய் நெல்லுக்குள்ள போறதாண்ணா அப்படி காணப்படலையே எத்தனையோ எங்கேயோ அடிச்சுன்னு போடலாம் அந்த நெல்லு துளிக்குள்ள நான் இருந்தா கூட எல்லாம் ஒரு ஆண் பெண் வயிற்றுக்கு போயிட இல்ல போரடிக்கிறச்சே அந்த பசமா போற காரனுடைய டயர்ல சீக்கிண்டு எத்தனையோ நெல் வீணா அப்ப அதுக்குள்ள எத்தனை ஆத்மா வீணா போட்டாரோ அடிச்சுன்னு போற தண்ணீர்ல அரிசி களைறோம் அதுல உமி இருக்கும் அந்த உமிக்குள்ள இருந்து எத்தனை ஆத்மக்கள் வீணாப்படுறதோ எந்த நிமிஷத்துல எங்கு நாம மூழ்காது இன்பத்தை அடைய வேணும் இந்த ஐந்து பேரை நன்கு நீ பேணி பாதுகாக்க வேண்டும் இந்த ஐந்து பேரை வணங்க வேண்டும் இவர்களை தெய்வமாக கொள்ள வேண்டும் யார் பிதா மாதா அக்னி ஆத்மா குரு பிதா மாதா நம்மை படைச்சித்த தந்தை நம்மை பெற்ற தாய் இவா ரெண்டு பேரிடத்தும் தேவத்தையாகவே கொள்ள வேண்டும் இதனாலதான் உபனிஷத்து சொல்லச்சே மாத தேவோ பவ பிதேவோ பவ ஆச்சாரிய அகிதி ஆத்மான்னு சொல்லிருக்கார் பிதா மாதா நம்முடைய தாய் தந்தையர்கள் அவர் சிறந்த பக்தர் எங்க இருக்கார் பெரிய பங்களால வாழறார் நன்னதான் சம்பாதிக்கிறார் நன்னா இருக்கா ஒரு நாளைக்கு எத்தனை பேருக்கு சோறு போடுறார் எத்தனை அநாச இல்லங்கள்லாம் நடத்துறாரு தெரியுமோ எல்லாம் நன்னா இருக்கும் வீட்டுக்கு போயிருந்தேன் அவருக்கு வயசு ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது தான் இருக்கும் போல் இருக்கு அப்பா அம்மா அவங்க பார்த்தேன் இல்லத்துல அவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன என்ன லாபம் சொல்லுங்க நாம கூட வச்சுன்னா காப்பாற்ற வேண்டும் அப்ப மாத்தாவோ பிதாவோ நம்ம கூடவே இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு முத முதல்ல கல்வியை போதித்தவர்களே அவர்கள் ஆனா அவன் நான் எழுத தெரியாது என் கை இருக்கச்சே அந்த சாக்கட்டிய வைத்துக் கொண்டு சிலேட்டு எழுதி காட்டினது யாரு அதே தாயார் அதே தந்ததானி ஆனால்தான் தாயாகட்டும் தந்தையாகட்டும் இவர்களைத்தான் முதல் தெய்வமாக கொள்ள வேண்டும் இவர்களை நன்கு வைத்து பாதுகாக்க வேண்டும் எத்தனை சண்டை வரட்டும் அவர்களோட சண்டை வரக்கூடாது ஆனா எத்தனை கருத்து வேற்றுமை வரட்டும் சண்டை வரக்கூடாது கருத்து வேற்றுமை கூட இருக்கலாம் என்னப்போ எல்லா அப்பா அம்மாக்களுமே இருப்பான்னு சொல்லிட முடியாது சில பேர் அவர்களே நல்லவர்கள் அல்லாதவர்கள் கூட இருக்கலாம் அப்ப கண்டிப்பா பிள்ளை ரொம்ப நல்லவனா இருந்து பரமபக்தனா இருந்து ஆனா தாய் தந்தையர்கள் கொஞ்சம் சரியா இல்லாதவளா இருந்து அப்ப என்ன ஆகும் உடனே பிள்ளை என்ன சொல்லலாம் சமயபா அப்படி இருக்கிறதுனால நமக்கு ஒத்து போகிறது இல்லை என்ன ஓஹோன்னு கஷ்டப்படுறதுக்கு நம்ம விட்டு முடியாது ஏதோ நம்மால் என்ற உதவிகளை செய்து அவ ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்காளான்னு வச்சுன்னு பார்த்துக்கணும் ரொம்ப தீவர்களா இருந்தா கூட விலைக்கு வேணா இருக்கலாமே தவிர விட்டுவிட முடியாது அவர்களை தள்ளி விட்டுறதுக்கே முடியாது திரஸ்தரிக்க கூடாது நல்லவர்களா இருந்தா பேச்சுக்கே இடம் கூடதான் வைத்துக் கொள்ள வேண்டும் எடுத்த எடுப்பில் இல்லை கூட்டு குடும்பமா இருந்தா இதெல்லாம் ஒத்து போகா சாமி அவ்வளோ பாட்டுக்கு அவள் இடத்துல இருக்கட்டும் மருத்துவ வசதிக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம் மந்த்லி இவ்வளவு பணம் வாழ்க்கை டாக்டர் பெசிலிட்டி எல்லாம் ஏற்பாடு படிச்சுட்டோம் நாங்க பாட்டு பாத்துக்கிறோம்னா சாஸ்திரம் ஒத்துக்கல அது மற்ற பேர் ஆறு ஒத்துக்கிறா இல்லைங்கிறது நான் எனக்கு சொல்லதுக்கு தெரியாது அதுக்கு மேல இதை பத்தி பேசுறதுனாலே அவரவர்களுக்கே புரியும் அவ அப்பா அம்மா வச்சு இதை இன்னொருத்தர் எடுத்து சொல்லி நாம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை கிடையாது அவர் அவர்கள் உள்ளத்துக்கே தெரியும் அந்த உள்ளத்தையே தாட்டி பார்த்துக்க வேண்டியதான் ஆராதித்தே ஆக வேண்டும் அவர் தெய்வத்துக்கு சமம் ஆத்மா இந்த ஜீவாத்மா எவ்வளவு முச்சன் ஆத்மாவை பார்க்கணும் தேகத்தை தள்ளனும் நாம உடம்பையே பார்த்துட்டு ஆத்மாவை காண மறுக்கிறோம் அதைத்தான் கூடாது ஆத்மாவை பார்த்துக்கொள் இதே ஆழ்வார்களை பற்றி பெரியவாச்சான் எழுதும் போது முன்னாடி அவர்கள் எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம் மாறுகிறார்கள் நான் தீவனா இருக்கிறேன் பாதுகாத்து அதை நழல்ல வச்சு குடுகுடு வசதியேன் ஆத்மாவை வெயில போட்டேன் அதே அவர் ஆழ்வாரா மாறுறார் இனிமேல் என்ன பண்ணுவார்னா ஆத்மாவை நல்ல நழல்ல வச்சுட்டு உடம்ப தூக்கி வெயில்ல போட்டுறா அதனால ஆத்மாவில் நோக்கு இருக்க வேண்டும் கடைசியை சொன்னார் குருஷப பிதா மாதா அக்னி அவன் தான் இறைவன் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நமக்கு கைக்கு எட்டுகிறான் நாம எதிர்கொள்ளாலும் சொல்லிக் கொடுத்தாக வேண்டும் ஆனால் அவரையும் பாதுகாக்க வேண்டும் இப்படி ஐந்து விஷயங்கள் பஞ்சாத்தனையோ மனுஷன பரிசவியாக பிரயத்தனத்தின் பார்ப்போம் இந்த விதூர நீதி